ஏழு அறிவிக்கின்றார்கள் அலிஹலம் அவர்கள் இடத்திற்கு வந்து அங்கே சைதானுக்கு கல் எறிந்தார்கள் பின்பு மினாவில் உள்ள தன் இடத்திற்கு வந்தார்கள் குர்பானி கொடுத்தார்கள் பின்னர் முடி சிறைப்பவரை அழைத்து முடியை எழுப்பி தன் வலதுபுறத்தையும் பின்பு இடதுபுறத்தையும் காட்டினார்கள் பின் மக்களுக்கு அம்முடிகளை கொடுத்தார்கள் ஐந்து மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது ஜம்ராவில் கல் எறிந்த போது தன் குருபாணியை அறுத்தார்கள் தலைமுடியை எடுத்தார்கள் முடி எடுப்பவரிடம் தன் வலது பகுதியை காண்பித்தார்கள் அவர் முடி எடுத்தார் பின்பு அபோதல் அவர்களை அழைத்தார்கள் அவர்களிடம் முடியை கொடுத்தார்கள் பின்பு தன் இடது பகுதியை காண்பித்து முடியை எடுப்பீராக என்று கூறினார்கள் அவர் முடியை எடுத்தார் அபோதல்ஹா ரதியுள்ளாஹோங் அவர்களிடம் அதையும் கொடுத்து மக்களிடம் எதை பங்கீடு செய்வீராக என்றார்கள்